வடசொல்ல இருப்பதனால நமக்கு என்னமோ சார் நல்லாதான் இருந்தார் சார் அந்த உக்கார வரைக்கும் என்னமோ வாயில பேச ஆரம்பிச்சுட்டா சொன்ன பண்றது ஆனால்தான் அருமையா தமிழ்ல விளக்கம் வந்திருக்கிறார்கள் இருந்தாலும் அது தமிழ இதே சொல்ல தான் திருமூலர்லயிருக்கு திருமூர்லயே அந்த எட்டு வயசுகளையும் சொல்லுகிற போது இந்த சொற்கள் தான் இருக்கின்றன என்ன பண்றது அதனால என்ன ஒன்னும் இல்லை எல்லாம் பின்னால் அப்படியே அழகா விளக்கி இருக்க ரொம்ப மிகச்சின்ன உருவமாக ஆயிடுறதுனாலும் ஆயிடலாம் அதுக்கு அனிமான் பேர் அனிமான் பேர் மிகச்சின்ன உருவமா அடேசுகள் நேர் மிக பெரிய உருவமா எடுத்தான்னு எடுக்கலாம் அதுக்கு மகிமான் பேர் அங்க அனுமன் எடுத்தான்பாங்க ராமாயணத்துல இங்க வீரவாகு எடுத்தார் வீரவாகு ஆமா சூரபெமன் என்ன பண்ணா அவையில ஒரே ஒரு சேர் தான் இருக்குமா ஏன்னு கேட்டா சீட்டு குடுக்கறதுங்கறதே பெரிய தகராறு இருந்திருக்கு ஒரு காலத்துல இப்ப எல்லாரும் எல்லாம் எல்லோரும் ஜனம்ன்றது உறுதியாச்சுங்களா அப்ப அப்படி நான் முடியாது மூச்சு பறிய சீட்டு குடுக்கிறதுங்கிறது ஏன் இருக்கிறதே ஒரு சேர்ந்து என்ன பண்ணுவீங்க அதுல உட்காந்துருக்கான் மனுஷன் ஒன்னும் நீங்க நிக்க தயாரா இருக்கணும் இல்லை போகவே கூடாது உங்க கௌரவம் காப்பாத்துறான் வீரவாக பார்த்தார் சூரபிரம்மன் உட்கார்ந்துருக்கிறான் வேற எந்த சேரும் இல்லை இவர் போகிறப்படி நின்னர் முருகப்பெருமான நினைச்சார் இதை விட ரொம்ப அருமையான உயர்ந்ததும் அழகானதும் நல்ல சின்ன சிங்காசன் வந்துட்டது அதுல உட்காந்தார் ஆமா சூரபிரமன் சீட்டு கொடுத்து உட்கார் அதான் அதுக்கு மேலே என்ன அதான் தவம் வந்த விஷயம் ஏனைய வெள்ளி தெரியல் காணுங்க அது மாதிரி மிகப்பெரிய வடிவமா இருக்கிறது மகிமா அப்புறம் எவ்வளவு பெரிய பொருளா இருந்தாலும் நீங்க இமயமலையே எடுத்தாலும் கூட கம்பர் பெரியவர் அதனால ஒரு இடத்துல தீங்கி வைத்தார் ராவன் இப்ப இங்க எல்லாம் மலையை பெயர்த்தும் போது ஆக கடினப்பட்டாங்கன்னா அவர் அப்படி சொல்லுவாரா மலையை இருக்கும்போது கடினப்பட்டான்னு ராவணர் பார்த்து சொல்லுவாரா பாரயினை எடுத்த தோளும் கைலயங்கரை என்ன பண்ணாரு சும்மா அப்படி எடுத்தானா எடுத்தானா பறையினி தூக்கிய தோளும் பறையினி பெயர்த்த தோளும் என்று சொன்னா அதெல்லாம் சங்கடமானது பாரயினை எடுத்த தோளும் இதுதான் இலக்கியம் வாரணம் போருத மாறம் அவன் நெஞ்சில எது பொருதுனாரு எத்தனையோ மதம் பிடிச்ச யானைகள் வந்து அப்படியே வருமா வந்தவுடனே எங்க ராஜாங்க வந்தியாரு அது அப்படியே மோகுச்சுன்னா இதுல அப்படியே ஒத்தி எடுக்குமா இவன் என்ன பண்ணுவான்னு கேட்டா நெஞ்சு நேற்று வலிச்சு இன்னைக்குதான் நல்லா இருக்குது இன்னொரு யானையாடா ராஜா இன்னொரு போதும் போதும் சிதே சிதை வாரணம் போருத மாறம் பாரி தூக்க பெயர் நாரத முனிவர் பட உடைத்த மாறணி மவுளி பத்தும் தங்கரன் கொடுத்த வாழும் வீரமும் களத்தே போட்டு வெறுங்கையோடு இலங்கை புக்கா ஒலி ஒளி எடுத்த மக்கு பெயர் எத்தனை எடுப்பான வாரணம் பொருத மாறும் அது எடுக்கலாம் வரீனை எடுத்த தோளும் அதை எடுக்கலாம் நாரத முனிவர் நாட்டு எடுக்கலாம் தாரணி மவுளி பத்தும் எடுத்துடலாம் சங்கரன் கொடுத்த வாழும் இது அந்த முதல் நாள்ல இன்னொன்னையும் போட்டானா அது கம்பர் எடுக்க முடியும் ஒரு வயல் எடுக்க முடியும் போட்டு வெறுங்கையோடு இலங்கை புக்கான் எளிதா எழுதா ஒளியோ ஒளிடா எடுக்கிறோம் ஒளியோ ஒலியோ ஒளியோ ஒலியோ இலையாடா எடு நான் சொன்ன அத்தனை எடுத்துல கடைசியர்கள் எடுக்கூடிய பண்பு இலக்கிய பேராசிரியர் அதில் தான் உண்மையே இந்த ஒளிய ஒளிய இலக்கியத்தை படிச்சுட்டோம்னா அதை நமக்கு என்ன போற என்னது குப்பை என்று காலத்தே போட்டுையோட இலங்கை புக்கான் இயல்பா ஞாபகத்து வரும் நம்முடைய இருக்காங்களா அதுவே ஒரு ஞாபகத்து கம்பர் விடாவே விடாமல் கொண்டாடுவோம் அதுல இப்படியாக அனிமா மகிமா லஹிமா கரிமா அப்படின்னு சின்ன ஒண்ணு பெருசாப்படுமா ஒரு கண்ணாடி இருக்கிற கூட இருக்க முடியல சார் இருக்க முடியல என்னாரா கண்ணாடி மேல நினைச்சு போறது நினைச்சு போறது இதோ கன்னடா அப்படின்னா கன்னடாவில் இருக்கிறது இலங்கை இலங்கையில இருக்கிறது ரத்னகிரி வந்துடுறது ஒரு செகண்டுக்குள்ள இவர் எங்க போயிரு அமெரிக்காவும் இலங்கையும் போயிட்டு வந்துடுறார் நம்ம போக முடியுமா இதெல்லாம் அவங்களுக்கு ராத்தின்னு பேர் நினைக்க நினைத்த மாதிரி செய்யறது அது மாதிரி அப்புறம் அடுத்தது பிரகாமிகம் அப்படின்னு என்னன்னா எந்த ஒண்ணும் தான் இருக்கிற இடத்துல காட்டுறது தான் இருக்க இடத்திலேயே காட்டுறது எங்க இந்த கைலாயம் வந்து போவேன் நாங்கள் இந்த பத்ரிநாத்ங்கிறாங்களே கேதார்நாத்ங்கிறாங்களே அதெல்லாம் நாங்கள் என்றைக்கு பார்க்கறதுங்க ஆடா டாடா நான் காட்டுறேங்க இதோ இதான் கேதார்நாத் இதோ பத்திரிநாத் தான் இருக்கிற இடத்துல எல்லாத்தையும் காமிக்கிறேன் இதெல்லாம் எதனால சித்திகள்னு சொல்கிறாங்க இவ்வளவு எதனால் அடையுங்கிறார் இதெல்லாம் நமக்கு இவ்வளவு பெருசா இருக்கு திருமூலர் கேட்டோம்னா அவரை போய் என்ன பண்ற ஆராய்ச்சியால மூவாயிரம் ஆண்டுகள் வாழ்ந்தது என்பது எனக்கு நம்பிக்கை இல்லை கொட்டாய விடுற நீ என்ன பெரிய திருமூலர் ஆராயப்பட மக்கு மூவாயிரம் ஆண்டு இருந்தாரு எங்களுக்கு ஐயமாக இருக்கிறது நம்ம நீ தான் கட்டிய குழு கொடுப்ப அவருக்கு மூவாயிரம் ஆண்டு இருந்தாரு என்ன நினைக்கிறான்னு கேட்டா தன்னறிவு தன்னுடைய அனுபவம் தான் எல்லாவற்றிற்கும் உயர்வுன்னு கிடைக்கிறேன் உன் அறிவும் அனுபவம் கூட்டி குப்பையில போன அவங்களுடைய அருளாளருடைய அறிவும் அருளாவுடைய அனுபவம் எங்கேயோ இருக்கு எவரெஸ்ட்ல இருக்கு அந்த புத்தி இருக்கு எனக்கு எதுதான் பொருந்துச்சுப்பா இவருக்கு எது பொருந்துச்சு போறப்பா நூறாண்டு வாழ்வது எப்படின்னு எழுதுனா மனசு மரணிகள் கொட்டா விட்டார இது அவர் எங்க மாதிரிலாம் இல்லை எந்த ஊர் போனாலும் சுண்டை காய்ச்சி கீரை உணவும் அப்படி சாப்பிட்டுவர் ஆன்மாவில அந்த மூச்சு காட்டை அடக்கி திருவருள் உணர்வோடு அதை அந்த மாதிரி தியானம் செய்தால் இந்த மாதிரி சுத்திகள் எல்லாம் மிக லேசுங்கிறது இதுக்குமே சின்ன விஷயங்கிறது இதெல்லாம் மிகப்பெரிய அல்லது அதனால மூவாயிரம் ஆண்டுகள் ஒன்று சின்ன அதுல ஒரு சாதாரண மடல ஏற்பள்ளி மடலையற்பள்ளி அப்படி எனவே இது அடுத்தது அடுத்தது ஆமா பிரகாமியம் பிரகாமியங்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா இருந்த இடத்துல இருந்தே எல்லாவற்றையும் அறிவது எல்லாவற்றையும் அறிவது இப்பொழுது சார் பிரதமர் தேவகௌடா என்ன செய்கிறோம் இப்பொழுதுதான் அவர் உட்கார்ந்து ஒரு கப் டீயை எடுத்து இதே நேரத்தில் டீ தான் எடுத்துக்கிட்டு இருப்பார் எங்கேயாவது தெரியுது இருந்த இடத்துல இருந்து எல்லாவற்றையும் தெரிவது இது அடுத்தது ஈசத்துவம் தன்னிச்சைப்படி எல்லாத்தையும் செஞ்சிருவாங்க தன்னிச்சைப்படி சரி இத்தனை பேரு மேல ரத்னகிரி கோயில் அவர் போறான்னு இத்தனை பேரு நம்ம வரணும்னு சொன்னா நீங்க என்னுடன் கூட மாட்டாரு அவர் பொறுத்தா இத்தனையும் கூடவே போயிட்டு இருக்கும் இல்லீங்க மலைக்கு போறேன்னு அது திரும்பி எங்கேயாவது ஆர்காரு போச்சு எல்லாம் ஆர்கா இருக்கும் தன் வயப்படுத்துதல் இதுக்கு ஈசத்துவம் இதெல்லாம் பாருங்க அப்புறம் வசித்துவம் எது வந்து எந்த உண்ணத்தனுடைய ஏவல் கேட்கும் ஏவல் கேட்கும் பெரிய மதையானை வருகிறது மதையானையே வருக என்ன வருகணும் எழுந்துரு எழுந்துரு பெரிய சிங்கம் புடி ஓட இப்படி அல்ல இப்படியாக இருக்கிற எண்பகை சித்திகளையும் அவர் அந்த பெண்கள் பெற்றாரலாம் இதுக்காகத்தான் ஒரு ஐந்தாறு பாட்டை ரொம்ப அருமையா சொல்லி என்னம்மா உங்களுக்கு வந்து எல்லாம் தெரிஞ்சனர் எல்லாவித சித்திகளும் பெற்றோம் சுவாமி இடையில ஒரு பாறையாக இருந்த எங்களை எல்லாம் செய்தாலும் கூட மீண்டும் அந்த கண்ணோட்டம் செய்து திருக்கண்ணோக்கு சாத்தி இவளை எல்லாம் தந்திர நலமாக வாழ்க என்று சொல்லி சொல்லிட்டு எம்மை உணர்ந்தயோ ஈயர்கள் இவற்றை வேறும் பாரியனினும் அருமையான ஒரு கருத்து நல்ல ஞானியர்களுக்கு இந்த எட்டு விதமான சித்திகளும் வருமா ஆனா அவங்க விரும்ப மாட்டாங்க நாக தரிசன் போன்றவர்கள் எல்லாம் எங்கேயோ ஒரு இடத்துல அந்த கொல்லிமடவன் பையன் பொண்ணு நின்று இந்த மாதிரி ரொம்ப நாளா அந்த நோய் நீங்களே சொன்னவங்க சரி அப்படி நீக்கிறாங்களே இதே வேலையா நான் நோய் நீக்குவேன் போட்டு அவங்க நாயன்மாராக மாட்டார்கள் அது மா இங்கே உள்ளதுல குளிர்ஜொரம் வந்தது நடுக்குது நேரத்தில் உயிரினி நாடாதிருப்பது உன் தமக்கு ஊனமன்றி கைவினை செய்து எம்பிரான் கடல் போற்றுதும் நாம் அடியோம் செய்தி வந்தம்மை தீண்ட பெறா திருநீல பத்து பாட்டு பாருங்க அது பொழுது நான் ஜுரம் நீக்குவேன் என்று பாடுது கடைசியா செய்தது என்ன ஆன்ம வர்க்கத்துல மயிலாப்பு எலும்பு சாம்பலும் எலும்பையும் வச்சு செட்டியாரு வச்சிருக்க எப்பூர் போகுது மரபு படையில கோயிலுக்குள்ள எடுத்துட்டு போல அப்படியே பிரகாரம் வர்றார் இவரும் தெரியும் எலும்பு வெளியில் வச்சார் அங்கிருந்தபடி ஏண்டா ராஜா அட்டல் காணாதே போதிய நீ அப்படி எல்லாம் வருவதா பகுனி உத்தர வருது அதெல்லாம் நீ வந்து அடியாருக்கெல்லாம் சாப்பாடு போடுவியே ஒரி ஓடி பெருமாடுவியே நீ வேணுமா தாத்தா கறி வேணுமான்னு கேட்பியடா அதெல்லாம் விட்டுட்டு போவியா நீ போமாட்ட என்று பான்னார் உள்ள வருது அதிலிருந்து நான் எலும்பை பெண்ணாக்குவேன் என்று டாம் டாம் போன ஆகவேதான் எம்மை உணர்ந்த யோகியர்கள் இவற்றை விரும்பார் ஏனும் என்னை உள்ளவாறு உணர்ந்த யோகியர்களுக்கு இதெல்லாம் சாதாரண செய்தி கிடைக்கும் ஆனாலும் அவங்க அதை விரும்ப மாட்டாங்க அப்ப நம்முடைய ஞான சம்பந்த பெருமான் காலத்தி மலையில கல்லுக்கு இருக்குமா அந்த சக்தி கல்லுக்கு இருக்குமா அந்த சக்தி நீங்க மனுஷனுக்கு சொன்னீங்க எங்க காலத்தி மலையில் இருக்கிற ஒவ்வொரு கல்லும் இது செய்யும்டா எட்டும்னு சொன்னாரே? அட்டமா சித்திகள் அனைதரு காலத்தி வடைய சடையனி வயலனி நீழியான் சித்தனான் மறைவாளர் ஞான சம்பந்தன் சொல் இட்டமாய்ப்பாடுவார்க்கு இல்லையாம் பாவனீ அட்டமா சித்திகள் அனைதர காலத்தின் சித்திகளும் காலத்தின் மேலே கிடைக்க முடியாது யோகியர்கள் இவற்றை விரும்பினும் விரும்பாமை எங்கேயாவது இருக்கா திருமுறைகளிலே இப்ப விரும்ப மாட்டா என்று சொல்லிட்டார் விரும்ப மாட்டாங்கிறது பன்னிர திருமுறைகளில் எங்கேயாவது இருக்கிறதா தனித்தன்மைங்கிறது ஒரு நூல் வரணும் ஒரே ஒரு நூல் பதினோராம் திருமுறையில் இருக்கு பட்னசார் பேசுற மறுத்தணரு ஒதுக்கி எட்டு வயது சித்திகளும் தான் தான் போட்டி போட்டு ஞானியத்து வருமா கட் படா என்றார் ஒரே பதினோராம் தான் இருக்கும் எம்மை உணர்ந்த யோகியர்கள் இவற்றை விரும்பியனும் அவர் தம்மை நிழல் போல் அடைந்து அடைந்து உலகற்கு அணை யார் பெருமை தன்னை உணர்த்தும் இவ என்ன சொல்றாரு எட்டு வகை சித்திகளையும் ஞானிகள் விரும்ப மாட்டாங்க ஆனா ஞானிகளே இது போய் தொடரும் இது எட்டு வகை எங்களா யாராவது நான் தானே ஞானிமா அது உங்ககிட்ட கொஞ்சம் ஒரு ரெண்டு நிமிஷமாவது இருக்கணும்னா தான் நீ யாரா நான் தான் வசித்துவோம் அப்படி அது வந்து விடுமா ஏன் இந்த ஞானியர் பெருமையை உணர்த்துவதற்காக அதையும் அவ்வளவு தூரம் கடிதப்பட்டு வரணும்னா இந்த மாதிரி ஞானம் இருந்தால் இப்படி ஆகும் என்பதை உணர்த்துவதற்காக அது வந்து கால விடுமா தம்மை நீழல் போல் அறிந்து உலகிற்கு ஆன பெருமை தானே உணர்த்தும் செம்மை உடைய என்ன சித்தி எட்டும் தெரிவைத பொம்மை மூளையார் அறுவருக்கும் கொளுத்தினான் என் குண செல்வன் கொளுத்தினான் இந்த கொளுத்துதல் கொளுத்துதல் நெருப்பு போட்டு கொடுத்துறது தெரியும் கொளுத்தல் என்பது அறிவுறுத்தல் என்ற பொருள் அறிவுறுத்தல் ஒரே பொருட்கள் சொல்லலாம் இப்ப கொளுக்கிறதுனால எந்த பசியன்னு கேட்பான் ஏன்னா இதான் நடந்துகிட்டு இருக்கு நாட்டுல கொளுக்கறதும் புதுக்கிறது இதான் வேலையா இருக்கு கொளுத்தினான் அறிவு கொளுத்தினான் என்று சொல்லாம் அறிவை தந்தான் அறிவும் ஆசாரமும் கொளுத்தி அறிவை வளர்த்த தாயை அறிவும் ஆசாரமும் கொளுத்தி ஒரு வயது வந்த பெண்ணுக்கு என்ன பண்ணுவாங்களா தாயை பண்ணலாம் அறிவையும் தருவாங்களா ஆசாரம் கொழுக்கத்தையும் எடுப்பாங்களா வருமா யாராவது தண்ணி கேட்டா அம்மா தண்ணி என்ன சொல்லு நீ கொடுக்காது என்ன கீழே கையில கொடுக்காது சொன்னதாக கேள்வி ஒரு காலத்தில் பெண்களாயிருந்தாங்க கொடுமா இல்ல நீயே கொடுக்க எடுத்துக்கொண்டு சாப்பிடுங்க அறிவும் ஆசாரமும் கொளுத்தி எனவே அட்டமா பெண்களுக்கும் எட்டு குண உடைய உதவி பெற்றார்களாம் தேவ தேசித்த சித்தியை செல்வி பாவனை வளர்த்தால் நன்கு பயின்றுவான் வழி கொண்டே பூவல கதிப்பினல்லார் அருவரும் புற விரும்பி வைகும் கைலைமால் வரையில் புக்காரு எட்டு விதமான சித்திகளையும் எங்கே மதுரையிலே அந்த பாறையாய் கறந்து பெற்றார்கள் இந்த ஒரு அருமையான வரலாற்றை மணிவாசுகர் திருவாசகத்துல குறிக்கிறார் இந்த திருவிளையாளர்கள் திருவாசகத்தில் இடம்பெற்றன சில இடம்பெற்றன சிலவா பட்டமங்கையில் பாங்காயிருந்து அட்டமாசித்தி அருளிய பரிசும் திருவாசகத்தில் இருக்கும் இதுபோல இந்த அறுபத்தி நான்கு திருவிழாண்டுகள் சிலப்பதி ஆடத்தில் எடுத்துச் சொல்லப்படுகிறது இந்த அட்டமாசித்தி உதவித்தது மட்டும் நம்முடைய அருமையா திருவாசகத்தில் இடம்பெற்ற ஒன்று பட்டமங்கையில் பாங்காயிருந்த அட்டமாசித்தி அருளிய பரிசும் என்று போற போக்குல ரெண்டு வரியில சொன்னார் மணிவாசுகள் எனவே இவற்றை எல்லாம் பெற்றுக் கொண்ட அந்த பெண்கள் பாவனை வளத்தால் நன்கு பயின்று இயல்பாகவே கார்த்திகை பெண்கள் ஏற்கனவே சில தவமுடையவர்கள் வான்வழி போவார்கள் இப்ப அட்டமா சித்தி பெற்றதுனால இப்பொழுது பட்டமங்கை இது மதுரையில் அன்பில் இருக்கிற இடம் நேர என்றால் எங்கே சொக்கநாதர் எங்கே மீனாட்சி அம்மை வணங்கினார்கள் இப்ப எங்க சொல்ல வேண்ட கையில சொல்ல வேண்டும் நினைத்தார்கள் நினைத்த மாத்திரத்தை கையிலுக்கு அப்படியே போயிட்டு இருக்கலாம் போயிட்டு இருக்காங்களா இது மாதிரி அறுபத்தி மூணு நாயன்மார்கள் கைல வழி போனது யோகத்தினால சித்தியினால போனவர் ஒருத்தர் உண்டு உங்களை கேக்கறது தப்பு சின்ன பெண்களா இருந்தா அவர் யாருன்னு கேட்கலாம் ஈரோடுல கேட்டேன் பெண்கள் இருப்பாங்க அவர் யார் அப்படின்னு கேட்ட சரியே சஸ்பென்ஸ்ல சில வச்சுறது அடுத்த மாசம் சொல்லுங்க அப்படின்னு சில பேருந்தான் சொல்றேன் அறுபத்தி மூர்ல தானே இல்ல அறுபத்தி மூர்ல இந்த மாதிரி வந்து கையில போனது அடுத்த சொல்லுவாங்க படிச்சு நல்லது இந்த இலை திருமுறை முத்துவதில் ரொம்ப பயன்படுது இல்ல அடுத்த மாதம் தெரியல புகனுடனு கேட்டுவாங்க ஐயா அந்த நீங்க அறுபத்தி மூர்ல இது மாதிரி யோகத்தினால கையில போனவங்கன்னு சொன்னீங்க எங்களுக்கு விலங்கலையர் பெருமிடலை குறும்பர் பெருமிடலை குறும்பர் போனவர் எப்படி போனவர் ஒரு நாள் முன்ன போனவர் அட்வான்ஸா இவர் மறுநாள் போறார் சேரமான் பெருமாள் அவரோட தான் போறார் குதிரை இலையான இல்லையா ஒரு நாள் முன்னதாகவே போயிட்டார் யார் பெருமளில குறும்ப வெள்ளி சேரையில் இருக்காங்க பெரிய கிராமத்துல இருக்கு இவங்க அந்த பாவனை வளத்தால் என்ன பாவனினார் கைலையில் நாம் செல்கிறோம் என்று அப்படி நினைச்சா அவர் பாட்டு போயிட்டு ஏற்படலாம் பாவனை வளத்தால் நன்கு பயின்று வான் வழி வான்வழி கொண்டே விண்வழியாக சென்று பூவலர் கவிப்பி நல்லார் முருகப்பெருமா முருகப்பெருமானுக்கு பாலூட்டியனுடைய பெருமை அவையெல்லாம் நம்ம நினைத்துக் கொள்ளறோம் அந்த ஆறு தாய்மாரனும் புறமூந்த காவலன் விரும்பி வைகும் கைலைமால் வரையில் புக்க எல்லோருமாக மீண்டும் திரு கைலாயத்தில் சென்று பெருமானையும் பெருமாட்டையும் எப்பொழுது வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள் நடிவு பெற்றார் எனவே படலும் வரலாறு அட்டமாசித்தி வளர்க்கப்பட்டதும் இது வாயிலாக வேறு சில கருத்துகள் நாம் இன்னியது தான் வரலாறு சின்ன வரலாறு தான் இப்படியாக பெருமான் பெண்பால் ஆண்பால் என்று அவனுக்கு ஏது இல்லை ஏன்னா அவனுக்கு பெண்பால் வேற ஆண்பால் வேறையா கிடையாது பெண்மாயி ஆனா அலியாய் இத்தனையும் பேராகி ஆணாவும் இருக்கிறான் பெண்ணா இருக்கிறான் அலியாம இருக்கிறான் பாவம் பின்னாகி மண்ணாகி இத்தனையும் பேராகி கண்ணாரமுதவாய் நின்றான் கடல்வாடி பெண்ணே இப்பும்னல் வாய்ந்த ஆடையரோர் எம்பாவான் மாலி மாசம் என்னும் போல அல்லவா நினைவு கூறுமாறு தொல்காப்பியாறு நினைவு பெருமானுடைய திருவருள் முன்னிருந்தாலும் நம்முடைய குருமூர்த்திகள் ஒரு அருமையான நெறியில இதை செய்ய வேண்டும் என்று திருவிழா ஆசையினால் உங்கள் பொங்கல் அன்மையாயிருந்தாலும் கூட அவற்றையெல்லாம் என்னுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன்